உள்ள குழந்தைய எடுத்து போறவள் மறுபடியும் என்னமோ தன் கணவனை கவலைப்பட்டு மேற்க திரும்பதான் எங்க போறேன்னு கேட்டாள் எங்க போகணும்னே எனக்கு தெரியலையேன்னு அழுதான் ஹரிச்சந்திரன் அதுக்குதான் திக்ரமம்னு நான் எங்க இருக்கேன் எங்க போகணும் என்னன்னு தெரியலே கடன்பட்டு சொத்து போய் திக்ரமும் வரணுமா என்ன செய்யணும்னு தெரியலேங்களே என்ன மேல என்னெல்லாம் வருமோ தெரியலையே என்ன விட்டு வர பிரிந்து போறீங்களே என்று அலறி என்ன என்னையும் குழந்தையும் காலகண்ட பிராமணத்திலே தோல்லை விஸ்வாமிச்சருக்கு கடனுக்காக போன வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே தெரியலையா நாள் அதுக்குள்ள சத்தியம் பிரத்யேகி வருதான் என்ன நான் உன்னை வித்துவிட்டேனே ஏன் குழந்தையோட நீங்க வந்து அங்க என்ன வேலை செய்யணும் அதுக்குள்ள சத்தியம் இத்தனை விக்கிரமத்திலே நீ ஏன் வந்தேன்னு மறுபடியும் இந்த மங்கள சரீரத்தை எப்ப பார்ப்பேனோ அதனால இன்னொரு முறை இப்பவே பார்ப்போம்னு வந்தேன்னு அழுதானா புனஸ் வீச்சே கிருதி புனீட்ச மங்களோமாயி ஜ இந்த மங்களசரீரத்தை மறுபடியும் எப்போ பார்ப்பேரோ அதற்காக இன்னொரு ஒரு வாக்க வந்தேன்னு காலைல விழுந்து கதறி ஹரிச்சந்திரனை கட்டி எனக்கு அலகினாலும் பர்தாரம் ஆலிங்க அது பரியந்தம் தைரியவாயிருந்த ஹரிச்சந்திரன் காசி தேசத்து ராஜவீசியில வாய விட்டு அலறினானான் அகஹா நான் என்ன பாபம் பண்ணினேன் இப்படி குழந்தைகளையும் மனைவியையும் விட்டு பிரிவதற்கு குழந்தையும் தகப்பனையும் பிரித்தேன அல்லது என் குலதெய்வமான ரங்கநாதன மறந்தேன ரங்கநாத ஆராதிச்சு கடைச்ச ராஜ்யம் என் நாளில் கைவிட்டு போயிடுத்தே பிராமண சாபத்தினாலேயம் அகண்டம் தச்ச நஷ்டம் ஹதிராஜ் ஆனே புருதா நாம் சந்திரமதி போய் கண்டித்த தொடமா நம்ம குலதெய்வம் கைவிடமா உடவே விடாது என்ன விட்டு வர தொட அனுச்சு கழக்க திரும்பற மட்டும் பார்த்துட்டு குழந்தை எடுத்து உள்ள போய் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாள் வேலை வேலை இல்லை விஸ்வாமித்ர சிருஷ்ட பிராமணன் ஏதாவது வேலையில கொஞ்சம் தயங்கினா உடனே பொய் சொன்னேன்னு வரலாம்னு ஒரு ஒரு நிமிஷமும் காரியத்தை கவனிச்சு அங்க கொண்டு போய் விஸ்வாமித் பணத்தை கொண்டு போய் கொடுத்தா வாங்கி கண்டு வரவு வைக்க மாட்டேங்கிறான் மகர்ஷி ஏன்னு காட்டா நீ ஓடி போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் ஒரு பணமாவது கொண்டு வர சொல்லுங்க எனக்கு என்ன வியாபாரமா நான் நிச்சயம் ஒரு பணம் என்னவா கொடுப்பேன் ஹரிச்சந்திரன் ருத்ரபூமியில வேலை செய்யற வீரபாஹுன்னு ஒரு சண்டானன்னு அவங்ககிட்ட போய் வேலை வாங்கி கொடுத்தார் வேலை வாங்கி கொடுக்குற இடத்த பாருவோம் கையிட்டு போட்ட உடனே சாண்டாவளமான ரூபம் சத்தி பள்ளி பயங்கரமான ரூபம் கருத்து போய் சரீரங்கள்லாம் உள்ளமாக சம்பட்ட மயிறி ஈட்டி ஈட்டியா இருக்கு கையில சோழம் கையில எறும்பு சங்கிலி கழுத்துல எறும்பு சங்கிலி இப்படி இல்ல ரூபம் மாறி போகுது அஹாஹா இது மாதிரி ஒரு ரூபம் வரவேண்டியது பாக்கி இருந்தது நினைச்சாணன ஹரிச்சந்திரன் ருத்ரபூமியில் அவன் பட்ட பாட்ட எழுதியிருக்காது புராணத்துல அதை முடியாது மூணு நாளைக்கு முனையில கட்டி வச்சா அடிச்சான ஆஹாரம் இல்லாம ஹரிச்சந்திரன வீரபாபு விஸ்வநர் சொல்லி வச்சிருக்கான் அடி அடி கொடுக்காம போய் சொல்லுவன் என் பிராமணியன் தங்குண்டா இல்லாம பூனை போய்டா இது மாதிரி இவன் வந்து கஷ்டப்பட்டு வருஷ கணக்கா செஞ்ச வருஷம் ஆன உடனே ரோஹிதாட்சம் காலகண்டம் இந்த லோகிதாட்சமும் சேர்த்து தர்ப்பர்த்தன சொல்லி காட்டுக்கு போச்சோம்னா காலையில ஏழு மணிக்கு பத்து மணிக்கு எல்லா குழந்தையும் வந்து ரோஹிதாட்சம் இந்த குழந்தைகள போய் காட்டா சந்திரமதி அப்பா நம்ம குழந்தை வந்தானே ஒய்தாற்றல் இன்றைய கருதுறை மாமி ஒரு பாம்பு மேலே தர்மம் கட்டு கட்டா ஒரு பாம்பு வந்து அவன் காலில் விளையாடி பாம்பு கடிச்சுட்டு அப்பவே நினைச்சாள் அந்த சோபி பிட்டகாச காலிதாசன் புண்ணுக்கு மேல கொப்பலா முடிச்சிருக்கேன் மேல மேல வந்து அதான் சர்மா அப்படி புண்ணு விட்டு வேற மேல அதனால சுகேஷ அவதாரது நல்ல காரியங்களை பண்ணுங்கள் பண்ணுங்கள் உபரிஷத்துக்கெல்லாம் கதறது தப்பான காரியங்களை பண்ண பண்ண எல்லாத்துக்கும் சேர்ந்து வரும் சாங்காத பொறுக்க முடியாது கனவு குளம் பார்த்து விடுவோம்னே விளையாடுறதுக்கு அதுதான் நல்ல காரியத்தை பண்ணணும் நல்ல விஷயங்களை கேட்கணும் நல்லத்தை நினைக்கணும் நல்ல கர்மாக்களை பண்ணணும் அப்படி இல்லாம போய் சொல்றது உபரிஷத்துக்கள் எல்லாம் கஷ்டம் வந்துட்டே இருக்கு கவலைப்பட்டு போய் நமஸ்கரிச்சாள் காலகண்டனை சொன்னாளா என்னவோ கட்டம் வந்து ஏன் திடீர்னு நமஸ்கரிக்கிறேன் பத்து மணிக்குன்னு கேட்டான் அவன் பிராமணன் நமஸ்கரிச்சா ஆசீர்வாதம் பண்ணுவன் அண்ணத்தான் நமஸ்கரிச்சான் என்ன நமஸ்காரம் கேட்டாள் நம்ம குழந்தையோட என் குழந்தையும் போயிருந்தான் குழந்தை காலில பாம்பு விளையாடுச்சு சிரிக்கனு படுத்து விட்டான்னு நம்ம குழந்தைகள் நான் சொல்றது பாம்பு கிடைச்சிருக்குன்னு குழந்தைன்னு நினைக்கிறேன் நான் ஓடி போய் பார்க்கட்டமா என் உடம்பு பறக்குறதுன்னா ராத்திரி பதினோரு மணி மட்டும் வேலை செய்ய வேண்டியது செஞ்சு விட்டு போயிட்டு நாலு மணிக்கு வந்து வாங்கிவிட்டோம் கை நட்டி வேலை செஞ்சாகணும்னு பதினோரு மணி ஆனதே கையில ஒரு கொல்லிக்கட்டையை எடுத்துக்கிட்டு இருட்டு மிழக்கால் இருட்டு ஜாயந்தி சிவம் அவிஜயம்னா நாரத புராணத்திலே மிருத்துஞ்சயன் காலகாலம் பரமேஸ்வரன் கங்காசரன் சந்திரசூடன் மகாதேவன் அவனை தியானம் பண்ணிட்டு போனாலாம் குழந்தைக்கு உயிர்ப்பிச்ச போடணும்னு என்ன காலனை காலால் உதத்தவன் பரமேஸ்வரன் அவனுடைய அருளாலதான் குழந்தை பழக்கணும் தீர்க்காவிஷ்மானிருக்கணும்னு தியாய்திவியம் பரமேஸ்வரனை தியானம் பண்ணிட்டு எடுக்காட்டுல புளிய மரத்தடியிலே காலையில் மறிச்ச போய் பார்த்து அலறினாலாம் அந்த இடங்கள் படிக்கவே முடியாது புராணத்தில் அலறி கதறி ஒரு மணிக்கு ராத்திரி மதிச்ச சரீரத்தை மேல சாத்தி கொண்டு ஹரிச்சந்திர காட்டுன்னு காசில இருக்க அங்க இடம் போனாள் ஒரே மழைக்கா எட்டு இவள் உடம்பெல்லாம் மாறி கிடக்கு ஹரிச்சந்திரனுடைய உருவெல்லாம் இவளுக்கும் தன் கணவன் புரியல அவனுக்கும் தன் பத்னின்னு புரியல அங்க போய் அழுதாளு அனாதையா இந்த ஊர்ல வந்து மாட்டினுட்டேன் வெதியில்ல குழந்தை சம்ஸ்காரம் அம்மா அப்படியா கஷ்டம் அவன் சுண்ணு புருஷன் எனக்கு ஒரு பணமோ ஒரு தொண்டு உண்டு அது வாண்டாம் என் யஜமானனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பணம் ஒரு துண்ட கொடுக்கணும் எஜமான துரோகம் பண்ற குடும்பத்துல இந்த மயக்க வியாதி வருமா நம்ம நம்பி பணத்தை கொடுப்போம் ஏமாச்சி கொடுக்க வருமா அதனாலே நான் எஜமான துரோகம் பண்ண மாட்டேன்னு எங்ககிட்ட ஒண்ணும் இல்லையேன்னு அழுதாள் அம்மா இந்த ஆபத் கழுத்துல நாலு குண்டு இருக்கு இரண்டு திருமணத்துக்கு பக்கத்துல ஒரு குண்டு எடுத்து விற்கப்படாதான்னு காட்டான் மந்திரம் கூட பொய்யா போச்சேன்னு அழுதாள் கட்சி வசிஷ்டர் கல்யாண காலத்துல சொன்னாரான் சந்திரமதியே அம்மா இந்த குண்டோ திருமங்கல்யமோ உன் பர்தாவை தவிர தேவர்களுக்கு கூட கண்ணுக்கு தெரியாது அவருக்கு தெரியும் பின்பு ஒரு கஷ்டம் வரபோது யானைகள் சொல்லுவாள் பின்னாடி புரியும் அது மாதிரி வசிஷ்டர் சொல்லி வச்சிருந்த வசிஷ்டருடைய மந்திரம் கூட பொய்யா போச்சே நீ அதை நினைச்சு ஆகினாள் அம்மா வசிஷ்டர் பேரை சொல்றேன் தர்மாத்மாவான ஹரிஷந்தனுடைய பத்னி சந்திரவத்தின் நாள் அந்த பாபி நான் தானே அழுதான் என் நாகன் போல சொல்றது என்ன விஸ்வநுத்தர் கையெழுத்து போட சொன்னார் வீரபாகுட்ட வேலைக்காக வந்து கவிழுத்து போட்டதே ரூபம் மாறி போச்சோன்னு அழுதான் தங்குழந்தை அவனும் அழுது சாத்ரி மறுபடியும் ஒரு மணிக்கு என்ன முடிவுக்கு வந்தான் ஒரு பணம் ஒரு துண்டு வாழ்ந்து வாங்கினான் நீங்க சரீரத்தை பார்த்துங்க நான் வாழ்ந்து வரேன்னு காசி தேசத்துல ராஜவீசியில போனாள் கேத்திரங்கள்ல பகல்ல போனாலே ஒன்னும் கொடுக்க மாட்டான் ராத்திரி எல்லாரும் தூங்குறா கதவு சாப்பா விட்டுருந்து அதுல ஒரு சிறுடன் ராஜாவுடைய குழந்தைய கொண்டு பெண் குழந்தைய கொன்னு பாவாடே ரவிக்கு மேலாக்கு எல்லாத்தையும் விட்டுன்னு வரான் நகை தான் மூட்டையா கட்டி அவனை போய் ஒரு துண்ணும் ஒரு குணம்னு கேட்டாள் அவன் இந்த மூட்டையோட தரையின்றான் கழுக்க மாட்டேன்டா வாங்க மாட்டேன்கிறான் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் நான் பார்த்தாள் பாக்கி கங்கையில இருந்துடுவோம்னு அந்த மூட்டையை கையில வாங்கி தான் அவங்க செந்தில போலீஸ்கார இவளான் புரிச்சா ராஜுவே ராஜ குழந்தையா உடனே ராஜா போய் சொன்னால் பாக்க மாட்டேன் அவளை கொல பண்ணி விட சொன்னா ஒரு யோஜனையும் இல்லாம அந்த வேலை கொல பண்ண வேண்டிய வேலையும் ஹரிச்சந்திரனு கங்கக்கரையில இவளும் போலீஸ்கார அழிச்சு போட்டுக்கு முன்னாடி ஒரு சிட்டு போயிட்டு ஒரு ஸ்திரி வரா அவளை கொலை பண்ணு அப்பவே ஹரிச்சந்திரன் கவலைப்பட்டான் இவ்வளவு செய்ய வேண்டிய பொறுப்புள்ளவன் அப்பத்தான் சந்திரமதி ராத்திரி ஒரு மணிக்கு போய் நங்கையில ஸ்நானம் பண்ணி கொல மண்டபத்துல அமர்ந்தாளான் எப்படி இருந்தது நாள் போய் ராஜசாஸ்திரத்தில் அழிவு கிண்டு ஒன்னு பண்ண முடியுமோ சந்திரபதி என்ன தள்ளி முடியுமா உதயமான பிறகு என்ன முடியுமா அவ்வளவு அவகாசம் எனக்கு கடவுளை கொடுக்க முடியுமா முடியும் ஏன் அப்படி கேட்கிறேன்னு காட்டான் நம்ம குலக்கூட்டஸ்தன் அவன் இடத்துல என் சொல்லிவிட்டு சாகனம் அதற்காக நீங்கள் உதயமான பிறகு என்ன வட்டணம்னா ஆஹான் நான் உதயமான பிறகு சூரியஸ்தவம் சூரியனை பார்த்து கட்டினாள் திவாக திருலோகி கர்மசாட்சியினே மூலஹத்திரீம் ரகசியமாவோ பிரகாசமாவோ பண்ற புண்ணியபாபத்தி சாட்சியான ஹே சூர்யா காசி தேசத்து ராஜா குழந்தையை நான் கொல்லாமல் இருக்கிற போது என் தலையில் உணர்ந்து சுமத்தி வீணான கஷ்டத்தை கொண்டு கொடுத்து விட்டாள் என் நாசன ஒட்டிவிட போறாள் சத்யசந்தன் ஒரே ஒரு அனுகிரகம் பண்றோம்னு கதவி நாடா என்ன நாள் மத்வியோகன் என்னம் பண்ணிவிட்டு உடனே அடுத்த காரியம் அதே கத்தியாலும் சூரிய வம்சம் வைக்கப்படாது அப்படி நீங்கள் சொன்னாலும் சொல்லிவிட்டு என் துக்கத்தை உங்களிடத்திலாக சொல்லலாம் சொன்னாலும் இன்றைய தினம் காலையில் ஏழு மணிக்கு அம்மா நான் பால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சே பால் வேண்டும் தரேன் சொன்னேன் உள்ள போய் நான் கேட்டு வாங்கி தரேன் சொல்லி உள்ள கேட்டு வருவதற்குள்ள என் குழந்தையை காட்டுக்கு போய்ட்டான் தட்பம் அறுக்க பாம்பு கடிச்சுத்தான் பிறகு பார்த்தேன் பால் கேட்ட குழந்தைக்கு நான் பால் அழிக்காமல் மறிச்சு கண்டைனேன் இந்த துக்கம் கோட்டு ஜென்மா எடுத்தாலும் என்னை விடாதுன்னு அலறின கஷரம் யாச்சவா ஹாலீல குழந்த வந்து அம்மா நாம் பாதுசாத் ரொம்ப நாடாக்கணி கருத்துதான் அப்பா நான் வேலை செய்யல உயிருடா கேட்டு வாங்கி தரேனாள அதற்குள்ள குழந்தையை பார்த்தேன் காணும் வரிச்சுதானே பாம்பு கடிச்சு கண்டேன்னு அலறினாள் இந்த துக்கம் கோட்டி ஜென்மா எடுத்தாலும் என்ன விட்டு விடாதுன்னு அலறினாளா அதையும் தவிர்த்து அம்மா குடியிருக்காலம் குழந்தை அன்றைய தினம் நாலு மணிக்கு எழுந்திருந்து அழுதுதா அம்மா நான் கேட்டதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுப்பாளே அப்படிப்பட்ட அப்பாவை நான் பாக்கிற நில நாள் என்னைக்கு வரும்னு கதறினானே குழந்தை தகப்பன பார்க்காமலே காலமாயிட்டானேன்னு அழுதாளா தாட்சே லோ ம நான் அப்பாவை எப்ப பாப்பேன்னு அலறின குழந்தை தகப்பன பார்க்காம மறிச்ச துக்கம் என்ன விடாதுன்னு அலறினாள் இன்னொரு நாளைக்கு காட்டானுதான் அலறினாலாம் சந்திரமதி சூரிய இடத்துல சில மாதங்கள் அங்கு வேலை செஞ்ச பிறகு குழந்தை தனியா கூப்பிட்டு கேட்டுதான் அம்மாவே அம்மா நீ என்ன இந்த ஆட்டுக்கு வேலைக்காரியா நீ வேலை செய்யறா போல தோன்றுதே ஏலக்காரியான்னு ரயமா கேட்டுதான் ஆமாண்டாப்பா அப்பா விட்டுருக்காடா உன்னையும் என்னையும் நாளா அதை கேட்டு குழந்த அள அவளும் அழகினாலாம் அப்ப குழந்தை தன்னுடைய வஸ்திரத்தால கண்ணத் தொடச்சி அம்மா நீங்கள் அழப்படாது நம்ம குலதெய்வமான ரங்கநவனுடைய அனுகிரகத்தினாலே சத்தியமா நான் ராஜாவாக ஆவேன் அன்றைய தினம் ஆயிரக்கணக்கான வேலைக்காரிகள் உங்களுக்கு வேலை செய்ய போறாள் கஷ்டம் நீங்கும்னு சொன்னாரே அந்த குழந்தையை பறிகொடுத்துட்டேனே அழுதாளா ராஜா சத்ய भी ரீ கருணை நானாவே தைவன் கைவிடாது என்று சுதிக்காழே சத்யரிஷ்யம் இப்படி சொன்ன குழந்தை பரிஹுத்தேனே இந்த துக்கம் கோடி ஜென்மா எடுத்தாலும் என்ன விட்டு பிரியாது என்று அலறிவது நமஸ்காரம் பண்ணி அஞ்சலி பண்ணி ஒரே காலத்துல வேண்டினாலாம் ஹே சூர்யா ஒரு அனுகிரகம் பண்ணணும் நான் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் ஹரிச்சந்திரனை பர்த்தாவா வரணும் ரோஹிதாட்சனை புத்திரனா வரணும் அயோத்தியை ராஜ்யமா வரணும் வசிஷ்டரே ब्रंदानासने कुलदेव कुमारण लालरिणालाम हरिच्छन्द्रप्रभागे भक्त பார்த்து நான் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் ஹரிச்சந்திரனை புத்திரனா வரணும் அயோத்தியை ராஜ்யமா வரணும் சத்யகீர்த்தியை மந்திரியா வரணும் ரங்கநாதனை விட்டாள் கத்தி எடுத்து வந்தான் கை வடவடத்து கையில் இருந்த கத்தி கீழே அப்பத்தான் தெய்வத்தை ஹரிச்சந்திரன் அது பர்யந்தம் தெய்வத்தை அப்போது தான் தெய்வத்தை கத்தினான் நாள் என்ன கத்தினான் நாள் பரீட்சிதும் ீ கயணி க சண்ட வசத்திரம பத் சு பத்ன விக்கயணம் சுத்தியதனம் வமே நான் சத்தியத்தை நம்பினதுக்காக இத்தனை எனக்கு இத்தனை சோதனையா நான் தவறா செய்தேன் சத்தியத்தை நம்பினது தப்பா சத்யாவனார்த்த உரத்தம் போர் தெய்வ பரீட்சுதும் என்னை இத்தனை பரீட்சை பண்ணலாமா என்னை என்னெல்லாம் பண்ணுவே தெரியுமா பரம்பரையா வந்த ராஜ்யம் என் கைய விட்டு போக முடியாது வேறு தேசத்தில் என்ன வந்து தவிக்க முடியாது அதுவும் போராதன்று மனைவியை வைக்க முடியாது என்ன சண்டாள் நேரத்துல வேலை பார்க்க முடியா பண்ணினேன் குழந்தைய பாம்பு கடிச்சு மறிக்க முடியா பண்ணினேன் இத்தனை பண்ணியும் மனசு திருப்தி ஆகலையா அதிருப்தா மனஹா திருப்தி அடையாம மேலேயும் மனைவியை கொல்ல முடியா பண்ணி விட்டியே நான் சத்தியத்தை விட்டுவிடுவேன் நினைக்காத எத்தன கஷ்டம் வந்தாலும் சத்திய விடமாட்டே கத்திருத்த அப்பூமி கட்சி நா தாங்கி தாங்க நான புனச்சம் சா வசுமதி பிரஜாச்சோச்சை சாணா பூமி எல்லாத்தையும் சேகிப்பலாம் எத்தனை லாரி எத்தனை ஜீப்பு எத்தனை பையன போறான் எல்லாத்தையும் பொறுப்பலாம் சத்தியசந்தனுக்கு வந்த கஷ்டத்தை தாங்க முடியாது என்னால என்னமே இப்படி ஒரு இந்த சந்தர்ப்பத்தில் கிழ விழுந்த கத்தி கிழ விழுந்த கத்தி எடுத்து வீசினான்னு ஹரிஷந்திரன் வீசும்பொழுது கழுத்தில் போய் புஷ்ப மாலையாக சித்திந்தது சந்திரமதி கழுத்தில் இரண்டாவது கத்தி எடுத்து வீசினான்னு அதுவும் ஒரு கொண்ட மாலையாக சித்தித்தது அந்த மாலைகள் எல்லாம் எடுத்து கங்கா ஜலத்தை அறிஞ்சால் மூன்றாவது கத்தி ஒரு கத்தி தான் மீதம் இருக்கு அதை எடுத்து வீசினான் அப்பொழுது ஒரு சபதம் பண்ணினானா நான் சத்தியனாக சத்தியசந்தனாக இருப்பது சத்தியமாக இருந்தால் கத்தி பூமாலையாக மாறக்கூடாது என்று சொல்லி வீசினான் கத்தி கத்தியாகவே கழுத்தங்கிட்ட போச்சு பிரம்ம விஷ்ணு ருத்ரா வந்து குடிச்சுட்டாய் பிரம்மா சரஸ்வதி சமேத்தனாய் ஹம்சா ரூகனாய் கையை வந்து பிடித்தாய் பரமேஸ்வரன் பார்வதி சமைத்தனாய் கையை வந்து புரிச்சாய் சாட்சாத்து நாராயணன் லட்சி சமேதனாய் தருவா ரூடனாய் முப்பத்தி முப்போது தேவர்களோட கையை வந்து புரிச்சாள் அப்பா இப்படி கூட ஒரு சத்தியம் உண்டாடான்னு காட்டாளாம் என்ன வந்து தொட்டுக்கேலே சண்டாளன் ஆச்சேன்னான அப்பா சண்டாளம் கிட்ட வரும் முடியான காலம் வரபோது ஹரிஷ்சந்திரோ ஹரிஷ்சந்திரோ ஹரிஷ்சந்திரான்னு உன் பெயரை சொன்ன அந்த தோஷம் போடும் இது ருத்ரபூமி ஆச்சே ஸ்மசானம் ஆச்சேன்னாலாம் சஹ்ராணி சஹாஸ்ரோவேத்ரா கொடுங்கலூர் மாதிரி இதுன்னு கூட்டிலிங்கே கூட்டிலிங்கபுரம் அதுலாம் ஒரே லிங்கம் தான் ஹரிக்கா பணம் நமக்கு கொடுங்குலோ அதனாலும் கூட்டிலிங்கப்புறம்னு பேர் பார்த்தாலும் வேதம் போய் சொல்லித்தது பாருங்கள் காசி லேயும் கொடுங்குலூரையும் வச்சு நகன் ருதிரம் அப்படி பரமேஸ்வரன் கோட்டிலிங்க ரூபேட இருப்பதனால்தான் அங்கே அம்பாள் பகவதி அங்கே வந்து காத்துக்கிட்டு இருக்காள் பக்கத்தில் மகாமாயி ஸ்மரித்த குடும்பத்திலெல்லாம் மகாமாயினுடைய பயம் இல்லை அப்படி இல்லாம க்ஷேத்தங்கள்லாம் கேரளத்தில் அமைஞ்சு கிடக்கு கேரளத்தில் அதனால்தான் சாதுக்களா நல்லவர்களா இருக்கார்கள் நல்ல மனசு சுத்தமான மனசு தெய்வத்தினத்துல ஈடுபாடு எல்லாம் தெய்வம் ரொம்ப நிறையா பரிபூர்ணமா இருக்கு அவசியம் போய் அஞ்சியிலிருந்து காமாட்சியை பக்கத்துல ஆகர்ஷிச்சிருக்காரு ராமனுக்கு பக்கத்தில் குருவாயுக்கு பக்கத்தில் இருக்குங்க ஒரு நம்பூத்திரி கொடையை கொண்டு போய் ஆகி விட்டுவிட்டார் நம்பூத்திரிகள் நடக்கிற மந்திரங்கள்லாம் நர்த்தனம் பண்ற தேசம் இது மந்திரத்தை வருமான சம்பல் எல்லாரும் ஜபிப்பாள் சம்பேதிகளுக்கு ஒண்ணுமே சித்திக்காது மந்திரம் எப்படின்னா ஆபஸ்தம்பன் காளிதாசம் எல்லாம் பசு மாதிரி நமக்கு ஒரு காரிசுத்தி ஆகணும்னு கூட இன்னொரு பதினாயிரம் ஆவத்தி கூட பண்ணிவிட்டோம்னா நினைக்கிறதுக்கு முன்னாடி நடக்கும் இன்னும் ரெண்டு பந்துக்கள் கூட வந்துட்டாள்னா இன்னும் நாலு சேர் கூட கறக்கும் ஒரு கட்டு பிள்ளை ஆத்துக்கீரிய வாங்கி போட்டா மாடு மாதிரி மந்திரம் மந்திரங்களை சம்பர் இல்லாமல் ஜபிக்கணும் க்ஷேமத்தை கொடுக்கும் தெய்வத்தினுடைய அருள் தான் தேவை தெய்வம் என்னமா வேலை செய்யும் தெரியுமோ தெய்வத்தை உபாசிச்சுக்கிட்டா பட்டத்திற்கு உருவாயிருப்பனை பார்த்து பின்பு சொல்றேன் அதே அப்படி தெய்வம் எல்லாம் காத்துக்கிட்டு முப்பத்தி முக்கோடு தேவர்களும் வந்து தொட்டதே இது ருத்ரபூமி ஆச்சேன்னு பாருங்க லிங்கம் அதனால காசியில் இருந்து மண் கொண்டு வருவதில்லை காசியில் கொண்டு போய் மண்ணை போடலாம் சேத்தூர் இருந்து அங்க எல்லாம் லிங்காக்காரமாகினாலும் மண் பொம்மை கூட பண்ணி வைத்துக் கொள்வதில்லை வியாபாரத்துக்கு வியாபாரிகள் அல்ல எல்லாம் பித்தளை சாம்பரம் அதில் பொம்மை எல்லாம் மண்ணி கூட வைக்கிறது அந்த ஊர் மண்ணை நம்ம ஊருக்கு கொண்டு வரப்படாதான் அதனாலே கீழே பார்த்தா இங்க பார்த்தாலும் லிங்கம் உடனே இந்த கொல மண்டபம் அயோத்தியில் உள்ள சிம்மாசனமா ஆயிடுச்சு ராஜ சிம்மாசனமாய் ரோஹிதாட்சம் குழந்தை எழுந்திருந்து விளையாட ஆரம்பிச்சுட்டான் பாம்பு கடிச்சு மறிச்ச குழந்தை காசி தேசத்து ராஜா பெண் குழந்தை பயிற்சி குழந்தையின் ராஜா ஓடி வரா அந்த பதிவர்தையை கொல்லாதே கொல்லாதேன்னு சொல்லி பிரம்மலோகம் கைலாசம் முப்பத்தி முக்கோடு தேவர்கள் இந்திரலோகம் எல்லாம் இங்க வந்து கிடஞ்சு ஹரிச்சந்திரன் சந்திரமதி ரோஹிதாட்சம் மூன்று பேர்களையும் உட்காந்து வச்சு பிரம்ம விஷ்ணு முப்பத்தி முக்கோடு தேவர்களோட அயோத்தியா ராஜ்யாபிஷேகத்தை கங்கா ஜலத்தை எடுத்து அபிஷேகம் முன்னிச்சாள் அபிஷேகம் ஆகி தேவர்கள் புஷ்பவர்கூத்தி திவ்ய சந்தனம் திவ்ய கூக்குமம் புஷ்ப மாலை முக்தாஹாரம் இதோட மூன்று பேர்களும் ஜொலிக்கிறாள் இந்த சந்தர்ப்பத்திலே வசிஷ்டாதிகள் நிற்கிறார் வசிஷ்டர் கையில நல்ல கத்திரிக்கோலா வச்சிட்டு இருக்கார் விஸ்வாமித்தார் அந்த வந்து நிற்கிறார் தனிச்சு நிற்கிறார் புதரபந்தி போட்டு வந்த மாதிரி நிற்கிறார் இந்த பூன்ல கத்திரிக்கிறதுக்காக நிற்கிறார் வசிஷ்டர் விஸ்வாமித்ரா அப்படி தவிச்சிருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்துல பிரம்ம சூத்ரா மூணு பேரிலையும் லோகிதாட்சன கொண்டு காட்டாளா என்ன வரன் வேண்டுமோ கழுங்கள் தரையினாலாம் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமல் ஒரே விரும்பி காட்டார்களா என்ன காட்டாள வசிஷ்டர் விஸ்வாமித்திர பூனலை அறுக்காம அனுப்பலாம் அவர் அவமானப்படுத்தப்படாதுன்னு காட்டாளா அன்னைக்கு விஸ்வாமித் ஊறினாரா இப்படி ஒரு புண்ணிய குடும்பத்துக்கு நான் ஒரு கஷ்டத்தை கொடுத்தேன் என்ன வந்து கையம் முதல் பண்ணுனா கத்திரின்னு சொல்லணும் அப்படின்னா துவேஷம் இருந்தா சொல்லுவாள் அந்த குடும்பத்தை பிரித்து வச்சேனே இந்த பாபம் போகணுமே போகணும்னு பல தலைமுறையாக எதிர்பார்த்து அதே ஹரிச்சந்திரனுடைய வம்சத்துல ரங்கநாதன் ராமாவதாரம் பண்ணணும் மகாலட்சுமி விதேககுலத்துல சீதையா பிறக்கணும் அந்த தம்பதிகளை செலுத்து வைக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கார் அந்த அவசரத்துல வந்ததுனால தான் சீக்கிரம் சீக்கிரம்னு அதுக்காகத்தான் பறந்தார் விஸ்வாநூட சத்ரீனா எந்த பிராமண ஆனவர் அந்த வேகம் போகல இன்னும் போகுமோ புதுசா சன்னியாசம் பண்ணிட்டு ரெண்டு மூணு மாசம் பதந்தம் கூணல தேடுவர் குடுமையை தேடுவர் ராத்திர திடீர்னு என்ன ஷேப்பா இருக்க வேட்டியம்பர் அதுவும் வைராக்கியம் இல்லாம பண்ணிவிடுத்து சன்னியாசம் பறந்து போ உடனே தசரசன் ஊழி வந்து அஜிபாத்யாச்சமதிலாம் கொடுத்து விஸ்வாமித்ர பூஜிச்சு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு அத்தியமே சபலம் கரையறி பூச்சும் நாளா மகான்கள் வந்தேளே சுபக்ஷேத்திரதாக சரணம் பட்டது எங்காத்துல எங்க கிரகம் நல்ல கிரகமா ஆயிடுது கஷமம் வந்துடுது என்ன வேணும் நாளாம் கஞ்சம் ஒரு சாத்திர என்ன கிடச்சதே கிடச்சதேங்கிறா கிடைக்குமா யக்ஷன யன் காட்டான் தர்மபுத்தமே பாரதத்திலே நூத்திச்சொச்சம் கருவே நூற்றிச்சொச்சம் பதல் தானத்துக்கு எது காலம் எச்சம் காட்டான் தர்மபுத்தரே தானமாட்சியாக அப்படி சத்ரம் நீங்கள் எனக்கு கிடைச்சிருக்கீங்களே நீங்க ஏதாவது பெரிசியா நினைச்சுட்டு இருக்கணும் அதை கொடுக்கணும் விஸ்வாமித்தர் பெரிசு ராமன் தான் நினைச்சிருக்காள் ராமனுக்கு மேல ஒண்ணு ராமனுக்கு மேல ஒரு தெய்வம் உண்டோ மருஷிகள் எல்லாம் என்ன சார்த்தம் தப்போ ஆரண்ய காண்டத்துல நீலமேகாமளாய் கோவலனாய் மதுரபாஷனம் மங்களகட்டம் பவித்ர சரணம் கல்யாணமூர்த்தி சுவாமி கோதண்டபாணி மரியூரி மாந்தோரும் ஜட்டாதாரியாய் நம்முடைய ஃபலமே வந்திருக்கு ரிஷிகெல்லாம் ஆனந்தப்பட போறாள் ராவண பார்த்து அப்படிப்பட்ட கருணா மூர்த்தி அந்த மூர்த்திக்கு மேல பெரிசுண்டோ கஞ்சத்தே பரமம் காமும் நெய் வாய் கொடுக்கற நம்மதாவே இருக்கட்டும் யாகம் சொல்லிவிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார் இவர் அதுக்கு தகுந்தா போல அவரும் ஒரு யாகம் பண்ண போறேன்னு ஆரம்பிச்சார் சரிதான் இது நெய் தென்னுக்கு வந்திருக்கு நினைச்சுட்டார் அஹம் ார் பார்த்து காக்குறாள் குருவாயூரப்பா தர்மபுத்தர் ராஜசூரியத்திலே நீ தங்க கங்காளத்தையும் சொம்பையும் ஜலத்தையும் ஆசல்ல வச்சு வர வேதவித்துக்களுடைய காலல்லா ருப்பு நீ சத்யபாமையோட அலம்பி பூஜ பண்ணிவினியாமே சத்தியமான நாள் என்னப்பனை ஆமாறு தலையாட்சி நானா குருவாயிருப்பது பிரச்சி யுதி தூரம் பிரசன்ன ீ இந்த கே குவாயிருப்போப்பெரி ஜே ஹே குருவாயிருப்பா நீ ஜகத்வதியான நீ திஜபத அவநேஜாதிக்கம் வேதவித்துக்குளுடைய கால ருப்பு நீ சத்யபாமையோடு அலம்பி உம் பீதாம்பரத்தாலை தொடச்சி சந்தனம் மட்டும் குங்குமம் மட்டும் புஷ்பாரனம் பண்ணி அந்த ஜலத்தை தலையில கொட்டின்றியாமே சத்தியமானு காட்டாள் என் அப்பனே ஆமாம் ஆளாம் தல்லா இருந்த குருவாயிருப்பன் இந்த கலியில தலையாட்டி சங்க ஒரு சுத்தியமமாய் ரெண்டு பேர்கள்த்துக்கு வரால் மாரீச சுபுக்கள் பதினாயிரம் ஞான பலமுள்ளவர்கள் அதற்காக உங்க குழந்தை ராமனை கொடுக்கணும் குழந்தையாட்சியை நினைக்கவான்னான் அவனுடைய பெருமை எனக்குத்தான் தெரியும் அவன் மகாத்மா அவன் ஜீவாத்மா இல்லை யோகியான எனக்கு தெரியுமே தவன்ட்டு போகியான உங்களுக்கு தெரியாது அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாக என்போன்ற வசிஷ்டாதிகளுக்கு தெரியும் இன்னும் உங்க குடும்பத்தில் எத்தனையோ பேர்கள் தவம் பட்டால் அவளை கேளுங்கள் ராமன மகாத்மான உத்துக் கொள்வார்கள் மூச்சையா போய் ஒரு மணி கழிச்சு எழுந்திருந்து பிரஜ செழிஞ்சு என் குழந்தைக்கு எத்தனை வயசாச்சுன்னு நினைச்சதுன்னு கேட்டார் ஊன ஏன் குழந்தைக்கு நாளாம் பன்னெண்டு வயசுதான் ராமனுக்கு அப்போ பதினாறு ஆகலாம் ஏன் அப்படி ஆகலாம் பன்னெண்டு வயசு கிட்ட சொன்னா இத்தனை உயரம் இருக்கான் பன்னெண்டு வயசுங்கிற திருஷ்டி வந்துடும் சீம பசு கண்பட்டும் ரெண்டு மாசம் ஆகிருக்கும் மாட்டுக்கு மேல இருக்கும் இதாவது அசன மாத்திரம் வந்து இட்லி திருப்பிட்டு கொல்லையில கையெல்லாம் போகும் அந்த கண்ணுட்டியை காட்டி அது கண்ணுட்டின்னு சொன்னாது இது கண் போட்டு விடுத்தோன்னு கேக்கும் கண்ணுட்டியை பார்த்து ரெண்டு மாசம் கண்ணுட்டி அது உயரமா இருக்கும் போய் பார்த்தாசூர்ல போய் பார்த்தா தெரியும் காட்டணும் ரெண்டு மூணு மடங்கு உயரமா இருக்கு கண்போட்டு விடுத்தான்னு காட்டா இது கண்ணுட்டி ஆச்சே ரெண்டு மாசம் ஆச்சேன்னா அதுக்கு உடனே தலைவலி வந்துவிடும் அவங்ககிட்ட அப்படி சொல்லப்படாது கண் போட போறதுங்க எப்பவும் தெரியாது இன்றைக்கோ ஒரு நாளைக்கு போடும் நாலு வயசுக்கு அப்புறமாவது போட போறதுங்க வயசு கொடுத்து அவங்ககிட்ட போய் வந்து அசிச்சுட்டு வாக்கு கொடுக்கப்படாது அது மாதிரி இவர் ஏதாவது திருஷ்டி வரும்படியா பேசிவிடுவர் அதனால அவர்கிட்ட போய் இன்னும் பதினாறு வயசு ஆகல அந்த நாள்ல எல்லாம் பதினாறு வயசானா மேஜர் அதையும் வச்சுக்கிட்டு சொன்னார் மேஜர் ஆகலையே யுத்தத்துக்கு கூப்பிடறையிலே தாமரை போன்ற கண்ணாச்சேனா என்ன அர்த்தம் தாமர பகல்ல மலர்ந்துருக்கான் அஸ்தமனமானா மூடி நூடும் ராமன் குழந்த பகல்ல விளையாடுவான் அஸ்தவனமானா தூங்கி போடுவன் அயுத்த யோகியதாமசிய பசியாமி சக ராட்சசேகி ராட்சசாளா ராத்திரியில குழந்தை தூங்குற சமயம் என் குழந்த ராமன காக்கப்படாது நாம வேண்டாம் வரேன்னு சொன்னதோடு நினைச்சாலும் விஸ்வாமத்தில் அரிசி போயிருப்பார் என் உயிருள்ள மட்டும் நான் ஒரு கை பாக்கறேன் பிராணம் தரிசியாமின் அமங்கலமா சொல்லி நீர் வரவாண்டாம் பரதாதிகளை வேண்டுமானால் தரையின் உமக்கே பிள்ளைகளுக்குள்ள எத்தனை வித்தியாசம் நாள் மூத்த புள்ளே தனுஷ்டனமும் அவனை அதோடு கூட வாண்டாம் வாண்டாம்னு பிறந்த குழந்தை இல்லை என்றாமன் அறுபதினாயிரம் வருஷம் ரங்கநாதன் ஆராதனம் வேதவித்துக்கள பூஜை மகாமந்திர ஜபம் ஹோமம் அப்படியெல்லாம் பண்ணி பெத்த பிரபுவாக்கம் சொல்ல திருப்பி அழிச்சு போடாது போறேன் வருஷம் ஒரு பொய் சொல்லாமல் தர்ம தேவத்தை போல இருந்து ஒரு மகர்ஷி கிட்ட போய் பொய் சொல்றதா தரையிட்டோம் இல்லையதா அவர் என்னமோ அவர் நினைச்சு அபி ஆச்சத்தைக்காக வந்திருக்கார் நினையும் மங்களம் வரப்போது ராமனுக்கு எத்தனையோ கொடுக்க போறேன்னு அவர் சொன்னாரே சத்தியம் நாள் பிறகுதான் தசரனுடைய மனக்கலங்கம் நீங்கி லட்ச ராமனை விஸ்வாமித்தர் கையில கொடுக்க மகர்ஷி ரெண்டு குழந்தைகளையும் அழிச்சுன்னு போய் நதித்தீரம் போய் சேர்ந்தார் அஸ்தமன காலத்துல போய் பலே அதிபலே மந்திரத்தை உபதேசம் பண்ணி மறுதினம் காலையில் ஸ்நானங்கள் எல்லாம் பண்ணி வா தாயத்திரியை ஜபிச்ச பிறகு காமாசிரமத்தினுடைய வரலாறுகளெல்லாம் சொல்லி தாடகையை வதம் பண்ண சொல்லி சித்தாசிரமத்துக்கு அடிச்சுன்னு போனாள் சித்தாசிரமத்தை பார்த்துக்கும் இது என்ன அத்தியாச்சரியமா இருக்கே இது என்ன மனம்னு காட்டாள் வாமனாவதாரம் பண்ணின நடந்து சொன்னாள் சர்வேஸ்வரன் மூர்த்தியாய் அவதரிச்சு பிராமண வர்ஷத்துடன் ஏழு வயசு குழந்தை மகாபலியுடைய எஜ்ஜவாட்டம் போன தேசமும் ஏதே குருவாயூரப்பா நீதானே ஆவணமூர்த்தியாய் ஏழு வயசு குழந்தையாய் பிரம்மச்சாரியாய் மகாபலியனுடைய யாகத்துக்கு நர்மதா நதி கரைக்கு போனையாமே சுக்கராச்சாரி பிரபதிகள் வரணும் உங்களை அழைச்சு போனாளாமே அவ அழைச்சு போனது ஆச்சரியம் இல்லையா அசூரனான மகாபலி யாரு வந்தாலும் தலையை கூட அசக்கி வரணும் சொல்லாதவன் ஓடி வந்து வரணும் உங்க குஞ்சு கால பிடிச்சி தங்க கிண்டியால ஜலம் போட்டு கங்காதி ஜலங்களை எல்லாம் பாவனமாக ஆக்கும் உங்க கால தன் தலையில கொட்டிண்டானாமே சத்தியமான காட்டாள் சுவாமி ராமானு தலையாட்டினான் உருவாயுரப்பன் இந்த கலியிலே பட்டத்திற்கு அழகானு குழந்தையானு உங்களை கண்டுகாவிருத்தாங்க தலையக்கூட அசக்காத அசுரன் மயிர் பக்தியா சமேத்திய பக்தி ததும்பி அந்த புண்ணிசாலி குஞ்சு கால பிடிச்சு அலம்பி தத்தோய மன்வசுத்த மூர்த்தனி தீர்த்த கங்காதி தீர்த்தங்களை தீர்த்தமாக ஆக்கும் உன் கால நம்ப ஜலத்தை கொட்டின்றானாமே சத்தியமான அந்த மகாபலி பிறந்து எங்காத்துக்கு நீ வந்து குருவாயிருப்பா உன் கால நான் தலையில கொட்டிட்டு எனக்கு கிடைக்கலையே இந்த பாக்யம் நாளா அப்படிப்பட்ட சித்தாஷ்ரமும் அங்க போய் யம்ரட்சணம் பண்ணி சுபாஹு பிரபுதிகளை வனம் பண்ணி மாரீச்சனை மட்டும் உயிரோட விட்டுட்டாள் சமுத்திர ஸ்நானம் பண்ணி வச்சு கரையில கொண்டு விட்டுட்டாள் சுவாமி அவன் ரொம்ப நாளா யோசிச்சேன்னு ராவணங்கிட்ட சொல்ல போறான் என்னை என்னத்துக்கு ராமபானா இன்னைக்கு விட்டுது விட்டுதுன்னு நினைச்சேன்னு இன்னைக்கு தாண்டா புரிஞ்சது ராவணான்னா என்ன நான் ஒன்னே சேர்த்து அழிச்சல் வரணும்னு என்ன விட்டுதுன்னு நானும் பின்னாடி சொல்ல போறான் அப்படி யஜ்ஜம் பூர்த்தியா விஸ்வாமித்திர சுவாமியை வந்து அலிங்கனம் பண்ணிட்டு சித்தாஷ்டமும் சத்தியமா ஆயிடுதுன்னு சொல்லி மறுபடியும் மருதினம் காலையிலே ஜனகருடைய யஜ்ஜத்திலே யஜ்ஜம் நடக்குது சிவசனசுரிக்கு ராமாவரணம்னு ராமலக்ஷ்மாவில் அழிச்சுன்னு போற போது கங்காவதரணம் ஸ்கந்தோத் கலீல ஸ்கந்தன் கலியுக வரணம் அவன் பிரத்யட்ச தெய்வத்தன் தமிழ்வாழ் சமீபத்திலே காரில் போன அஞ்சாறு பேர்களோட திருப்பதியில போய் தரிசனம் பண்ணி ஒவ்வொரு ராமக்ஷேத்திரம் இருக்கு திருவள்ளூர்னு பட்டணத்துக்கு பக்கத்துல அங்கேயும் தரிசனம் பண்ணி பகல்ல வர போது ஒரு பெரிய மழை வந்து ரோடு தெரியாமட்டிக்கரை அடிச்சு ஒரே முருகா முருகா முருகான்னு கத்துல ஊத்தரை இருக்கேங்கிற ஒரு அடிபடல போலீஸ் காரம் கிடக்க நீங்க என்னவா அடிபடாமல் இருந்தீங்க ஆபத்தாலத்துல வந்து ரட்சிக்கும் அதுக்குதான் தெய்வம் தெய்வம் சொல்லி தெய்வ தோஷணம் கதாச்சனா திருப்பியார் ராமனுக்கு ஏதாவது சுவாமி தங்க பேரட எழுதி ஒரு பெரிய பரமாபத் காலத்துல வந்து ரட்சிப்பாள் அதனாலே ஆபத்து வராமல் இருக்கணும் ஆபத்து பாதிக்காமல் இருக்கணும்னா தெய்வத்தை எல்லாரும் அன்றனும் தெய்வத்தை பஜிக்கணும் அப்பத்தான் ஜென்ம அசபலம் கஷ்டங்கள் நீங்கும் சௌக்கியத்தை அடையலாம் இதத்தான் விவேக்கிகள் புரிஞ்சுக்கணும் தெய்வானுகிர்தான் அப்படி பக்த கார்த்திகே காபுத்தூமி மாணவ ஆயுஷ்மான் புத்தபோத்ரீச்சாலோக்கியதான் பிரஜயத்தினு ஸ்கந்தோற்பத்தி சொன்னாள் கங்காவதரணம் சொன்னால் ஸ்கந்தனுடைய பரமானுகரகம் சொல்லிவிட்டு அங்கிருந்து அழிச்சல் போற போது விதேக தேசம் போறபோது கௌதமாஸ்ரமம் வந்தது அகல்யக்கு ஏற்பட்ட சாபத்தல்லா சொல்ல ராம சரண பட்டு அகல்ய திவ்ய ரூபத்தோடு இருந்திருக்கு திவ்ய வஸ்திரம் திவ்ய பீதாம்பரம் புஷ்பாஹாரம் திவ்ய கந்தம் திவ்யாபரணத்தோடு மகர்ஷி தபசுக்கு போன கௌதமரும் ஞான திருஷ்டினால வந்து சேர்ந்து தம்பதிகளாய் ராமனை பூஜை பண்ண ராமன் அந்த தம்பதிகளை ஜனகருடைய இஜபாட்டம் போனாள் போன உடனே ஊடி வந்து அர்க்கபாத்யாச்சமியத்தோட ஜனகர் விஸ்வாமித்ர பூஜிக்கிறார் ஆனா இந்த ரெண்டு குழந்தைகளையும் பார்த்து இந்த குழந்தைகள் ஆறு ஆறுன்னு காக்கிறானான் கல்யாணத்துக்கு கொண்டிருக்கிறவன் அவன் காலேஜுக்கு போற பையெல்லாம் கூப்பிட்டு நீ என்ன காஸ்டம்மன் கோத்திரமும் இவன் காப்போம் அவன் நான் வடமாள்மன் அஷ்டசிரம்மன் அவன் கோத்திரம் என்னன்னு காப்போம் இவன் ஜாதி சொல்லுவேன் அவை இப்ப அது கூட சொல்ல தெரியல சில பயில நீ என்ன மடமானா பிரகரணமானா எங்க அப்பாவை காக்கணுங்கிறேன் அவரை காட்டா ஆம்பி ஆளை காக்கணுங்கிறேன் போல அந்த அம்மா இருந்தா ரெண்டு பேருக்கும் தெரியாது கடைசியில் ஆறுன்னே புரிய மாட்டேங்கிறது அப்படி இல்லாம தாருமாறா இருக்கு இந்த குறை எல்லாம் நீக்கணும்னா நம்ம ஆச்சாரியால் எல்லாம் பாடுபடுறாள் அவரவர்கள் தங்களுடைய சுதர்மத்தை உடவேப்படாது எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் சொதர்மே நிதனம் ஷேயா எத்தனை ரயில கூட்டம் இருந்தாலும் தேர்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு இருக்கேன்னு போய் படுத்துக்கலாமா அப்படி படுத்துக்கிட்டா சட்ட போட்டு அழகா தேர்ட் கிளாஸ் போகலாம் ராத்திரியமே தவிர்த்து வாங்கினது தேர்ட் கிளாஸ் டிக்கெட்டு ஒரு மணி இருக்காது ஒரு மணிதான் இருக்க போய் இருக்கா படுத்துறதா படுத்துக்கலாமா இல்லை அப்ப என்ன பண்ணினா இவர் அந்த குழந்தைகளை பார்த்து ஆறு ஆறுன்னு கேக்குறாள் பம ரி கஜம் சிம்மம் இதனுடைய கதி போல இருக்கு கிலி ரிஷபம் இது போல இருக்க பல அபிப்பிராயங்களை வச்சிருந்து இப்படி எல்லாம் கேக்கு ஏன் குழந்தைகளை நடத்தி அழிச்சுன்னு வர தேர் அனுப்ப மாட்டேனா பிராப்தம் சிமர்த்தம் கசியவாமுனை இந்த குழந்தைகளுக்கு தேர் அனுப்ப இல்லாம இப்ப என்ன கஷ்டம் வந்துடுது தேசத்துல இப்படி ஜனகன் ரொம்ப அழகா பதில் சொல்றார் குலோத்மன்னா தசரத புத்திராள் ராம லட்சுணாள் தரிசனத்துக்கு வந்திருக்காள் இத சொன்ன தவிர்த்து தாட்டகையை வதம் பண்ணினாலும் சொல்லவே இல்லை ராமன் அபாரமான வீரியம் உள்ளவன் தாட்டகை வதம் பண்ணான்னு சொல்லப்படாத விஸ்வாமிசர் மகான்களுக்கு தான் எந்த சந்தர்ப்பத்துல எந்த பேச்சு பேசலாம்னு தெரியும் இல்லாம அசனி எதையாவது சொல்லுவோம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கிற இடத்துல ஒரு பொண்ணை பொண்ணு இருக்கான் பொண்ணை கொடுப்பா அப்புறம் அவன் ஏதாவது முதல் நாட்டுப்பொண்ணை படிச்சுனா அவங்க வீட்டுக்கே அப்புறம் கல்யாணம் மாவட்டங்கிறது அப்புறம் ஒரே இடியா பீஷ்மர் மாதிரி பிரம்மச்சாரி தான் போறோம் எங்களை அடையப்பா நாட்டு பொண்ணை பொண்ணே கொடுக்காதேன்னு அப்புறம் அப்படி இருக்கிற ஒரு தாட்டுகையை வதம் பண்ணிட்டு வந்திருக்காரு சீத்தையை கொடுக்குறா ராமனுக்கு அந்த கதையை சொல்லலேன்னு ராமன் எடுத்த வாசி பார்த்தா தான் எந்த சந்தர்ப்பத்துல எந்த பேச்சு பேசலாம் எது பலனை கொடுக்கும் எது கஷமத்தை கொடுக்கணும்னு தெரியும் மத்தான் புண்ணி சீதா கல்யாணம் சீதா கல்யாணத்தை பக்தியோட அஞ்சலி பண்ணிக்காட்டா குடும்பத்தில் உடனே மேல மேல கல்யாணம் வரும் பல பக்தாள்லாம் இன்னைக்கு வந்திருக்காள் திருச்சூர்லேருந்து ராமநாதி இருவாள் குடும்பங்கள்லாம் வந்திருக்காள் இருந்து ஐயா வியர் அவா குடும்பத்தோடு நம்ம சுப்பிரமணியன் லா காலேஜ் பிரின்சிபால் மகா புத்திமானவர் சாமவேதி வெளிநாடெல்லாம் போயிருக்காள் அவ ரொம்ப அழகா சமா ராஜாவுக்கு ரொம்ப பிரியம் வாழ்க்கை சாமாதானம் பண்றாருன்னு இன்னைக்கு நீங்க சந்தி செய்த வந்து காலம்பர பாராயண காலத்தில் சாம தானம் அவா குடும்பத்தோடு வந்திருக்காள் பல பேர்கள் வந்திருக்காள் இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா கிடைக்குமானு பெரிய புண்ணியம் யார் எப்படி ரத்தன மயில் வாழ போதும் நடத்த முடியுமா அவா பிரதா கிருஷ்ணமூர்த்தி ரானந்தா பிச்சேஸ் லட்சுமணியர் அவள் தான் தர்மத்தையே நம்பின குடும்பம் அவர்களெல்லாம் அவர்களை பற்றியெல்லாம் சொல்வதானா அவர்களை பற்றி தான் சொல்லணும் சுத்தமான மனசு தெய்வம் பெரியவாள் எல்லாத்தையும் ஏக்கரூபேன்னு நினைப்பாள் அவன் ஆச்சாரிய அழுத்தெல்லாம் எத்தனை செய்கிறாள் மனப்பூர்வமாக செய்கிறாள் ஒரு ஆடம்பரத்துக்கோ கீர்த்தி வரணும்னோ பேப்பரில் போடணும்னோ அப்படி செய்யல நாம் செய்ய வேண்டிய கடமை செஞ்ச இதுதான் க்ஷேமம்னு அப்படி நம்பி செய்கிறேன் பல பக்தாள்லாம் இங்கே வந்திருக்காள் பெரிய சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாரும் இந்த நவாகத்தில் வந்து கலந்துண்டு ரத்னமுயிர் வாழுடைய எல்லாரும் கலந்துக்கணும் அவள் வந்து யார் கலந்துனாலும் கலந்துதாகனாலும் இருபதாயிரம் ரூபாய் செலவிக்கிறதா தீர்மானம் பண்ணிவிட்டாள் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி தொண்ணூறுரூவா செலவுங்கிறாள் இப்போ ரெண்டாயிரவா ஆயிடும் போட்டுருக்கு வாழ் பார்த்தா அதில் ஏதோ அஞ்சாறு பேர்கள் அதை ஒப்பிட்டு இருக்காள் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நம்ம ஆலத்தூர் வங்கட சுப்பிரமணியம் மக்கள் இந்த புண்ணியம் கிடைக்குமா கிடைக்குமானு அப்படியெல்லாம் சேர்ந்துட்டுருக்காள் பல பக்தால் இன்னமும் ரெண்டு மூன்று தினம் பாக்கி இருக்கலாம் யாராராவில் எப்படி எப்படி முடிகிறதோ அம்மாதிரி தர்மத்தில் அதுக்காக எல்லாருமே ரெண்டாயிரம் ரூபா கொடுக்க முடியுமா யாராராவில் எப்படி முடியுமோ அது மாதிரி தர்மங்களில் நம்ம ஆ பிரின்சிபால் சுப்பிரமணியர் வாழ் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அவ பே பே உ சீதா கல்யாணம் சொல்ல போற மங்கள ஆகலாம் எல்லாரும் ராமம் கேட்டேன் சாயங்காலம் ஆச்சரியமா போபாலனை பத்தியும் கானம் பண்ணினாள் அந்த கானமும் நிச்சயம் நடக்க போகிறது எல்லாரும் வந்து சிரவணம் பண்ணி சேமத்த அடையணும் முடியாது தாண்ட முடியாது அந்த கொடாமைங்கிறத கொடுப்பதுனாலே தைரியமா கொடு கொடுவு கொடு கொடுது அப்புறம் உடனே சத்தியா சத்யா சத்யா அநிர்த்தம்னு ஒரு மல சுவாமியை மறைச்சிட்டு அத தாண்டி சத்தியத்தால தாண்டி சத்தியத்தால தாண்டி ஸ்ர்த்தையா ஸ்ரத்தான் அவ நம்பிக்கையின் நம்பிக்கையினால சான்ண்டு நம்பிக்கையினால சான்றுன்னு மூன்று முறை சொல்லி இருக்கிறது அக்ரோஹேர குரோஹம் கோபம்னு ஒரு பெரிய மலர் நிக்கிறது சுவாமிய மறைச்சுக்கிண்டு அத வந்து கோபம் இன்மையால சான்று கோபம் இன்மையால சான்றி சாண்டி அங்க போற சுவா ஸ்வ கச்சோ கச்ச ஜோ கச்ச ஜோ கச்சா ஜோதிர்மயமா சுவாமி என்க திருப்பியார் சுவாமி ராமரங்கை பிரகாசிக்கலாம் போய் பார்க்கலாம்னு சேதுசாமான்னு இந்த நாலு சேதுவையும் தாண்டி நீ கஷமத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி வேதம் போய் சாம வேதம் போய் அனுகூலம் பண்ணிடு அப்படிப்பட்ட சேதுசாமாவே அவ அழக ஆரம்பிச்சு விட்டாள் நீ சுவாமியை ஸ்மரிக்கிறதுக்கு நமக்கு ஒரு மார்க்கம் பண்ணி கொடுத்தாள் நல்ல படிப்பாளையே பெங்களூர்ல வந்து ரொம்ப அழகா சொன்னாள் நீ பெரிவாள்லாம் வந்திருந்தாள் மடாதிபதிகள்லாம் பிளேனுக்கு புறப்பட வேண்டிய அவசரத்துல ரொம்ப அது சொன்னாள் இன்னைக்கு இங்க ராமக்ஷேரத்துல குடும்பத்தோடு வந்து இருக்க வெக்கம் முதலிய கேரத்தங்களுக்கு போய் அவளு ஜெட் ஜி பாலகிருஷ்ணன் கூடவே அழிச்சுட்டு போனாள் அப்போ இவ்வாறு கூட வந்தாள் போய் தரிசனங்கள் எல்லாம் பண்ணினோம் ராமக்ஷேத்திரத்திலேயும் இன்னைக்கு வந்திருக்காள் ராம பிரசாதம் பரிபூர்ணமா எல்லாருக்கும் உண்டாக போகுது சீதா கல்யாணம் சீக்கிரமா சொல்லி பிடிக்கிறேன் ஜனகர் யாருன்னு கேட்டு அயோத்தியாதிபதியான தசரத புத்திரால் ராமலட்சுமனால் சொன்னதே சிவசனுச கொண்டு கால்மிக்கு சொன்னால் சுவாமி சிவசனுச ஆகர்ஷணம் பண்ணி அது முடிய ஜகத்து மூக்கர் நடுங்க ஜனகனுக்கும் சீதைக்கும் இந்த பயம் நீங்க உடனே அவசரப்பட்டு ஜனகர் ஒரு பசுமாடு கண்ணுட்டி சால கிராமம் தீத்தம் துளசி பத்திரி கூப்பிடுந்தார் அவருக்கே மந்திரம் தெரியும் சிறுபாட்டுக்கு சங்கல்பம் ராமனுக்கு அர்த்தம் தெரியும் அதனால என்ன தானத்தில் சங்கல்பம் பண்றீர்கள் கேட்ட கணிகா தானம் தெரியுதே பாத்திரமாறினார் நீதான் ராமானார் நான் அப்பாவுக்கு உட்பட்ட பையன் அப்பாவுக்காம நான் பண்ணிக்க மாட்டேன் உடனே திசநதாதிகளுக்கு எல்லாம் சொல்லிய நிச்சயம் வர திருஷர்தனுடைய குடும்பத்தை பார்த்துபட்டு ஜனக்கர் இவாத்திரையும் நாலு பொன் அவாத்திரையும் நாலு ரெண்டு பொன் அவா ரெண்டு பொன் நாலு பொன் அங்க ராமலட்சும ராமாதிகள் நாலு பேர்கள் இந்த அந்த நாலு பேர்களுக்கு இந்த நாலு மண்ணையும் கொடுத்துருவதா தீர்மானம் பண்ணி யசோக்தமா வர்தானுஷ்டானங்கள்லாம் ஆய் கல்யாண மண்டபத்தில் நாலு பேர்களும் அலங்கிருத்தாளாய் வந்தவுடனே உண்டான <Sessly> பிரிபாக முப்பத்தி முக்கோடு தேவர்களும் புஷ்ப வருஷம் வருஷிக்க கந்தர்வ கானம் துந்துசி வாத்தியம் அப்சரசுகள் நர்த்தனம் ஊர்மிழியை லட்சுமணனுக்கு தானம் பாண்டவிய பரதனுக்கு ஸ்ருதகீர்த்தி சத்ருகிரகனுக்கு தானம் பண்ணு விஜயத்தா ஹோமங்கள்லாம் நடந்து பாணிகிரகணம் பண்ணிட்டு மங்களத்தை அடங்கி ஆளுங்கிறேன் சீதா கல்யாண சரித்திரத்தை வால்மீகி சொல்லி புஷல்வர்கள் அஸ்வமேத மண்டபத்துல கானம் பண்ணி இந்த சீதா கல்யாண சரித்திரம் சொன்னவாள் கேட்டவாள் சொல்ல முடியாது பண்ணினவாள் எல்லோரும் நிச்சயஸ்ரீ நிச்சய மங்களம் நிச்சயஸ்ரீ சமர்த்தியே நித்தியமங்கலத்தை அடைவாள் அனுகிரகித்த பிரகாரம் இத்தனை பக்தாளுக்கும் சீதாராமன் சகல கஷேமத்தையும் கொடுக்க பிரார்த்திக்கிறேன் நாளைய தினம் அயோத்தியா காண்ட சரித்திரம் கைகையை வரதானம் சர்வது நாள் காந்தத்திலே சர்வதுக்கமும் கூடுமா அயோத்தியா காண்டம் கேட்டா மூணு நாளைக்கு சொல்ல போறேன் அயோத்தியா காண்டம் திங்கள் செவ்வா புதன் புதங்கள் மேனைக்கு தான் பாதுகாப்பட்டாபிஷேகம் எல்லாரும் கேட்டு ஸ்ரீ ராம பிரசாதத்தை அடையணும்னு பிரார்த்தித்துக்கிறேன் பரமாத்மா சர்வேஸ்வரன் வேதவேத்தியனாய் வைகுண்டத்தில் வணங்கிய பிரபு பூலோகத்தில் ஸ்ரீராமணா அவதாரம் செய்தே பதினோறாயிரம் வருஷம் ராஜ்யமான பாவனமான சரித்திரம் ஸ்ரீமதி ராமாயணம் வாக்கு அகரத்துக்கட்சரம் மகாபாபங்கள்லாம் போகும் ராமாயணத்தை ஸ்ரவணம் அஷம் புரோக்தம் ராவண கும்பகர்ணாதிப்தங்கள் கங்கையில் விழுந்த மழை மாதிரி ரோகுல மழை பெய்ஞ்ச ஜலம் கங்கையில் போய் விழுந்தா அதுவும் அப்புறம் ராவணம் ராம ராட்சசகாமே ஸ்லோகம் இருக்கும் அது காதலர் விழுந்தா போதும் பாபம் போடும் அப்படிப்பட்ட பாவனமான சரித்திரம் ஸ்ரீமத் ராமாயணம் அடைவாராம் இருந்து ராமாயணம் சுவாமியுடைய இதுல புனர்வுசூல் ஆரம்பிச்சு நடந்தது ராமன் அப்படித்தான் காட்டாளர் உத்தரகாண்டி சொல்லியிருக்காள் அதே மாதிரி திருப்பி கஷேத்திரம் ராமனுடைய சன்னிதி ஆகினாலே இது புனர்வுசூலியே ஆரம்பிக்க முடியாது அதுவும் எப்படி பதினாறு சுவாமி பதினாறு குணத்தோடு கூடியவன் சோடசகல புருஷான பதினாறு குணம் தான் கேட்கிறாள் பதினாறு குணம் உள்ளவன் நாராவத்து வால்மீகி ராமன் தான் சொல்றாள் உடனே பதில் நார்தான் தேதியிலே விவகாரத்துல எந்த தேதி இருக்கோ அந்த தேதி இருந்தாலும் சொன்னா புரியும் என்ன புரியும் உலக நட்சத்திரம் ஆரம்பிச்சு நடத்தினது விஜயத்தா இந்த தினம் அயோத்தியா காண்ட சரித்திரம் மகா பாவனமான சரித்திரம் அயோத்தியா காண்டம் சர்வதுக்கிரசமனம் விட்டார் சர்வதுக்கூகுமா பூர்வ சரித்திரத்துல சீதா கல்யாணம் பண்ணிட்டு சுவாமி பரவங்கள பிரகாசித்தார் ஒரு நாள் கல்யாணம் அங்க பண்ணிவிட்டு ஆட்சி நாள் கல்யாணத்தை அயோத்தியை போய் பண்ணுவதற்காக பிரவிஷோமெல்லாம் அங்க போய் பண்ணுவதற்காக மருந்திரம் பரம்பார் விஸ்வாமித்தர் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வந்தது ஆட்சி உடனே சொல்லி பரவு போட்டார் அதற்கு பிறகு விஸ்வாமிச்சருடைய கதையே கிடையாது ஒட்டாபிஷேக நீந்தத்துல அப்புறம் இங்கே உத்தரகாண்டத்தில் போய் பேச போறால் அதுக்கு சூழ் கிடையாதுக்கு முன்னாடி கிடையாது போறபோது பரஷுகா நிப்ரத்ருதீதி புரஸ்கிருத அயோத்திக்கு வந்ததேடைய மாமா யுதாஜி போட்டார் அங்க போய் பரமான கேக்கிய தேசத்து அயோத்தியா கண்டத்துக்கு ஆரம்பம் இத போய் குடும்பத்தாருக்குள்ள போமா அயோத்தியா காண்டம் நம்முடைய முயற்சியினால ஏதாவது பண்ணிக்க முடியுமா முடியவே முடியாது ஈஸ்வரனு இல்லாம கஷ்டத்தை நீக்கிக்க ஒத்துலையும் முடியவே முடியாது அதுதான் விவேகன் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் முழுப்படும் முதற்குணம் கேட்கலங்கிறதா ராமாயணம் காரணம் கஷ்டம் நீங்குவதற்கு கரீத ராமன் பிரத்யட்சம் எத்தனையோ குடும்பத்தை குடும்பத்திலே இன்னைக்கும் ராமாயணத்தை படிச்சு அதனால சகலட்சே அடைஞ்சுங்களா இப்ப வடக்கஞ்சேரி ராமநாதன் சொல்றாரு நாற்பது வருஷமா படிக்கிறேன் நான் போட்ட சுந்தரகனும் சின்ன குழந்தைங்க போய் வாங்கி கொடுத்துருக்காரா ஒரு ஒரு நல்ல கட்டத்திலையும் சுந்தரகாண்ட வாசிக்கிற போது நமஸ்காரம் பண்றேன் ஏழு திராணம் வரும்போது எனக்கு நாளைக்கு ஒரு மணி ஒன்னரை மணி தான கிடைச்ச லாபம் எல்லாத்தையும் சொல்லி கண்ணால ஜலமட்ட விசுவாசத்தோடு ஒரு நியமத்தோடு செய்யணும் நியமம்னா என்ன உயிர் போனாலும் இன்னைக்கு ஒரு ஸ்லோகமாவது சுந்தரகாண்டத்தில் படிக்காம இருக்கிறது இல்லைன்னு அப்படி வச்சுக்கணும் அதுக்குதான் நியமம்னு வேறு நம்பிக்கை அது வந்து வெறும் இழுத்தல்ல பகவானே சுந்தரகாண்டம்ங்கிற ஒரு நல்ல மரணம் ஸ்ரீமத் ராமாயணாட்சோயம் பிரத்யட்சா ராமய்தான் சுவாமியே இந்த சுந்தரகாண்ட ரூபேனே இருக்காதான் வால்மீக்கு ராமாயண ரூபேனே இருக்காதா பாகவசமா அப்படித்தான் பகவானே நமஸ்காரம் கூத்தாடுவாள் தற்போதம் நமஸ்காரம் ஒரு விக்கிரகத்துக்கு அர்ச்சனை பண்றோம் என்ன காரணம் அந்த புத்தகமேபம் இந்த மாதிரி ஒரு பாவனை வரணும் அந்த பாவனை சாதாரணமா வந்துவிடாது படிச்சத்தால வந்துவிடாது கங்கையில் ஸ்நானம்னா வந்துவிடாது தலகு என்னா வராது சாவுக்குள்ள போய் ரெண்டியா தான் வரும் மகான்கள் அது மாதிரி ஒரு வண்ணம் வரும் பண்ணிப்படுவாள் புத்தகத்தம் தெய்வமா நினைக்கும் பண்ணிடுவாள் அதான் ஆச்சாரியா சொன்னாள் கொசுமாடு மிருகன்தான் அதை மிருகமா நினைக்காதே தெய்வமான ஆச்சாரியன் நமக்கு உபதேசம் என்ற ஆச்சாரியன் இருக்கானே அவன் மனுஷன் அவன் மனுஷனா நினைக்காது கங்காதி ஜலம் ஜடம்னா ஜடமா நினைக்காதே தேவதையானே மரம் தான் அரசு அந்த மரம் நினைக்காதே பகவான் கஷேமத்தலை வேணால் பகவத்வாதா போய் பிரதட்சமணி புண்ணியம் தான் கிடைக்கிறது பார்த்தா வைரத்தை பட்சிகளுக்குள்ள கர்ப்பரா இருக்கே என்கிறார் கர்ப்பரை பார்த்த உடனே சுவாமிய ஸ்நானம் வருது இதுவா தண்ணே எல்லாரும் ஸ்மரிக்க முடியாது அனுகிரகம் முடியாத மதம் நம்ம வீடுமான ஹிந்து மதம் இந்த மதத்துக்கு வீடான மதம் இல்லை காதால காட்டா துக்கங்கள்லாம் போயிடுங்கிற இப்படி ஒரு மதம் காதால கேட்டு புண்ணியத்தை சம்பாதிக்கலாம் சொல்லவே இல்லை நம்ம ஹிந்து மதம் தான் சொல்லியிருக்கேன் பரதரங்க பரம்பு போட்டாள் அகாண்டத்துல சுவாமிக்கு இருபத்தி நாலு வயசா இருபத்தி வயசு ராமனுக்கு பன்னிரெண்டு வருஷ காலம் செய்தியோட சேர்ந்து இருந்தாள் ராவணன் பல ஸ்லோகத்தாலும் வர்ணிச்சார் வால்மீகி என்னத்துக்கு வர்ணிச்சேன் சபலமாகணும் இல்லையோ அதுக்காக வர்ணிக்கிறேன் சொன்னா ராமன் தன்னை மறைச்சு மறைச்சு வச்சுக்கணும்னு நினைச்சிருக்க வைஷ்ணவமான சொல்லிவிட்டார் ராமன் விட்டார் சொல்லி அவனிடத்தில் பெரிய சக்கரவர்த்தியினுடைய குணங்கள்லாம் வந்து குடியிருந்தது வால்மீகி என்ன சொல்றாள் சுவாமி சக்கரவர்த்தி சொல்லியே வாழ்ல பகவானுடைய குணங்கள்லாம் வந்து குடி இருந்தது வித்தியாசம் வால்மீக்கு எங்க விஷ்ணு ஒரு அம்சம் நாராயணன் அப்படி இல்ல சொன்ன இந்த அயோத்தியா காலம் வந்தது நான் எத்தனை ஆடி பகவான மறைச்சு மறைச்சு பேசுவேன் அந்த திரையை எடுத்துப்படுறேன் ஆறுகரியமா பரிபூர்ணமா சர்வேஸ்வரன் ரங்கநாதன் வரதராஜன் லட்சுமிபதியே ராமன் உட்கார் சுணசியிரு அோ மா சுவாமிய நீதானே வந்தே நீதானே வந்தே பூர்ணமா பரிபூர்ணமாங்கிற உருவாயிரப்பல பார்த்து பட்டத்திரிக்காங்கிற போது கோதண்டி கௌசீரஸ் லக்மேஜமனு பிரார்த்தர தரிசனம் அஸ்மாதி விஸ்வாமித்திரன் நேர தரிசனமும் நீ வந்து அஸ்திர கத்துக்கண்டயாமே நீ கோதண்டியாய் விஸ்வாமித்திர யாக சம்ரட்சணத்துக்காக பறந்து போறபோது கோதண்டி கௌஷிகரமீதும் லட்சுமணே அணுகாத லட்சுமணன் கூடவரே அப்பாவு உத்தரவும் பேரலே நீ பரம்பு போய் பலே அதிபலங்கிற மகாமந்திரத்தை உபதேசம் பெற்றிருந்து லோகக்ஷேமார்த்தமாய்கை நீ வதம் மண்ணின உடனே இந்த மந்திரங்களை உனக்கு உபதேசம் இவர் பண்ணாராமே இவர் நாள் அஸ்மாத்து நாள் விஸ்வாமித்த ரிஷி இருக்கிறாளான் சுவாமி ஆமான தலையாட்டினா மகர்ஷி எனக்கு உபதேசம் பண்ணாங்கிறாளா நேர தரிசனம் பட்டத்திற்கு அதனால நாராயணி ஸ்தோத்திரத்துக்கு பெருமே குருவாயூர் அப்பனுக்கு பெருமை அத்தாள்தான் தெய்வத்துக்கு சிம் பூரையே விருவாப்பா ராமாய் சத்தமாநா பரிபூணமான சனமானமான வத்தும வந்தே போலத்தை போய் அந்த ரகசியத்தை ஒளி சொலிச்சு வச்சத்தை தறந்து விட்டு சகி விஷ்ணு சனாதனகா வித்ய விஷ்ணு சனாதனகா வேத வேத்தியனான பிரபுவே ராவணா வந்தா என்று வால்மீகி சொல்லி பாலகாண்டத்துல சொன்ன ஸ்லோகத்தை திரும்ப சொல்ற மகாகவிகள் சொன்ன ஸ்லோகத்தை திரும்ப சொல்ல மாட்டார் பெரிய சமயக்காரன் மாப்பிள்ள இழப்பந்திக்கு முத நாள் கல்யாணத்துக்கு முத ராத்திரி சம்பந்திகளுக்கு பண்ணின கரிகா மறுபடியும் சம்பந்தி ஊர்வு போற மட்டும் திரும்பியது வராது வந்தா வேற வரும் ஆமா முதலார்த்து பூஷிக்கா சம்பாரா பண்ணிருந்தான்னா மறுநாள் அது பூஷிக்கா உகுந்தா வருமே தோர்த்து அந்த ரூபேன வராது மத்தனாயும் இளவனாயும் வராது அது வேற பிரகாராந்தரமா வரும் அது மாதிரி மகாகவிகள் திரும்ப சொல்ல சொன்ன ஸ்லோகத்தையே திரும்ப சொல்றார் வால்மீகி இவர் மகாகவி ஆதி கவி இந்த மார்க்கத்தையே கற்பிச்சு வச்சவர் இத்தனை அச்சரம் இந்த ஸ்லோகத்துக்கு சுவாமி பிறந்த அன்னைக்கு கௌசல்யா ஆனந்தப்பட்டாள் சொல்லியிருக்கார் ஒரு ஸ்லோகம் பாலகாண்டத்துல ராமாவதார கட்டத்துல அதே இங்க அயோத்தியா காண்டத்துல சுவாமிக்கு இருபத்தஞ்சாவது வயசுல திரும்ப கௌசல்யா பணம் ஆனந்தப்பட்டாள் சொல்றாரு திரும்ப சொல்லலாமா ஒரு அர்த்தம் இருந்தா திரும்ப சொல்லலாம் ஒரு விதமா அந்த போகினிகா வரலாம் சொல்றேன் அது மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு